திருநாவுக்கரசு நாயனார் திருமையாற்றில் கைலை கண்டு தொழுது திருநெத்தான முதலான பதிகளை வணங்கி திருப்பூந்துருத்தி சென்று பணிந்து அங்கு பல தங்கி திருத்தொண்டு செய்யும் கருத்தினராய் திருமடம் அமைத்து வழிபட்டிருந்தனர் செழுமதியம் தமிழ் சோறை புந்துருத்தியில் எழுந்தருளியிருந்த காலத்தில் அவருடைய பொதுப்பதிகங்கள் ஒன்று பலவகை திருத்தாண்டகம் இத்திருப்பதிகத்தில் அறம்புரி பூந்துருத்தி திருநெத்தானம் திரு ஐயாறு திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவலஞ்சுழி திருக்கண்டியூர் திருக்குடமுக்கு திருவெண்காடு முதலிய திருத்தலங்கள் இடம்பெற்றுள்ளன மூன்றாவது பாடல் திருவையாற்றி கூறியது ஐயாரே ஐயாரே என்பேராகில் அல்லல் தீர்ந்து அமர்வுலகமாடலாம் என்று அருளி செய்துள்ளார் அப்பரடிகள் பொய்யாராவே எனத் தொடங்கும் திருத்தாண்டகன் பொய்யாரா ஆரே புனைந்து பேசி புலந்து எழுந்த காலை பொருளே தேடி பொய்யாரே புனைந்து பேசி புலர்ந்து எழுந்த காலை பொருளே தேடி கையாரா கரணம் உடையோம் என்று புலந்து எழுந்த காலை பொருளே தேடி கையாராய் கரணம் உடையோம் என்று கழித்த மனத்தராய் கருதி வாழ்வி கழித்த மனத்தராய் கருதிவாழ்வி நெய்யாரா ஆடிய நீல கண்டர் நெய்யாராடியூசடை நெற்றிக் கண்ணர் நீலகண்டர் நெற்றிக் கண்ணர் நிமிர் பூசடை நெற்றிக் கண்ணர் மேயே ே என் பீராயில் ஐயாரே ஐயாரே என் பீராயில் அல்லல் தீர்ந்து அம ஆளலாமே நெற்றிக் கண்ணர்மேய ஐயாரே ஐயாரே என் பாயில் அல்லல் தீர்ந்து அமருலகம் அழலா அல்லல் தீர்ந்து அமருலகம் ஆளலாமே ஏ